வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சிக்காக விருதுநகரிலிருந்து சாமி சில தவளைகள் கூட்டமாய் போய்கொண்டிருந்தன நான்கு தவளைகள் ஒரு குழிக்குள் விழுந்துவிட்டன விழுந்துவிட்ட தவளைகள் எம்பி எம்பி குதித்து வெளியே வர முயற்சி செய்து கொண்டிருந்தன மேலே இருந்த தவளைகள் அலறின வேண்டாம் அவ்வாறு குதிக்காதீர்கள் குதித்தே செத்து விடுவீர்கள் என மேலே இருந்த தவளைகள் கத்தின இதை கேட்டு ஒரு தவளை அதிர்ச்சியில் இறந்தே போனது இரண்டு தவளைகள் மயக்கமடைந்து விட்டன ஒரே ஒரு தவளை மட்டும் தொடர்ந்து குதித்து கொண்டே இருந்தது வேண்டாம் வேண்டாம் என்று மற்ற தவளைகள் அலறின குதித்து குதித்து மேலேயே வந்துவிட்டது அந்த தவளை மற்ற தவளைகள் அதனை வியப்பாய்ப் பார்த்தன மேலே வந்த தவளை மற்ற தவளைகளுக்கு நன்றி சொன்னது உண்மையில் நடந்தது என்னவென்றால் மேலே வந்த அந்த தவளைக்கு காது கேட்காது மற்ற தவளைகள் உறக்க கத்தியை பார்த்து தன்னை உற்சாகப்படுத்துவதாய் இந்த தவளை நினைத்து குதித்தது ஜெயித்தது உங்களை தளர்ச்சியடைய செய்யும் வார்த்தைகளுக்கு காது கொடுக்காமல் அதை பாராட்டாக நினைத்தால் போதும் எந்த பள்ளத்திலிருந்தும் நாம் எழுந்துவிடலாம் உண்மைதானே